அருகே அவர்கள் சென்றபோது பெண்கள் சமூகமே தான தர்மம் செய்யுங்கள் காரணம் நரகவாசிகளில் அதிகமாக இருப்பது நீங்கள் தான் எனக்கு காட்டப்பட்டது என்று கூறினார்கள் அல்லாஹுவின் தூதரே ஏன் என்று அப்பெங்கு கேட்டனர் சாபம் விடுகிறீர்கள் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறீர்கள் மார்க்க கடமையும் அறிவும் குறைந்தவர்களாக இருந்து கொண்டு மன உறுதியான கணவனின் புத்தியை மாற்றிவிடக்கூடியவர்களாக உங்களை விட வேறு யாரையும் நான் காணவில்லை என நபிசல் அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதற்கு அல்லாஹின் எங்களுடைய மார்க்க கடமையும் எங்களுடைய அறிவும் எந்த அடிப்படையில் குறைவாக உள்ளன என்று பெண்கள் கேட்டனர் பாதியாக கருதப்படவில்லை அதுதான் அவர்கள் அறிவு குன்றியவர்கள் என்பதை காட்டுகிறது ஒரு பெண்ணிற்கு மாதவிடா ஏற்பட்டுவிட்டால் அவள் தொடுகையையும் நோன்பையும் விட்டு விடுவதில்லையா என நபி சொல்லியில் செல்லும் அவர்கள் கேட்டார்கள் அதற்கும் ஆம் என பெண்கள் பதில் கூறினார்கள் அதுதான் பெண்கள் மார்க் கடமையில் குறைவானவர்களாக இருக்கின்றனர் என்பதற்கு ஆதாரமாகும் என்று நபிசல்லம்லாஹும் அலிஹசல்லம் அவர்கள் கூறினார்கள்